அவரை அல்லா அழைப்பான் இறுதியாக அவர் விரும்பியின் பெண்களை தேர்ந்தெடுக்க சலுகை தருவான் என்று நபி அலிஹி வசல்ல கூறினார்கள் அபுதாவூத் நான்கு ஏழு ஏழு ஏழு